சில कस्त्वं कोहं கவம் க आमे जननी கா ஜனோ इति தாத்தி सर्वमसारं யி மயிச்சை चान्यत्रैको விஷ்ணு யயசிஷு ம் வாஞ்சிராதி ஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தம் பூமே இன்னும் ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்மை சிந்திக்க தூண்டி வைராக்கியத்தை அடையும்படி செய்கிறது கடைசியாக பார்த்தோம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருப்பது விஷ்ணு ஒருவரே இதை இந்த உண்மை அறியாமல் என்னை நீ கோபிக்கிறாய் உன்னை நானும் கோபிக்கிறேன் வருத்தப்படுகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுக் கொள்கிறோம் உண்மையில் இருப்பது சைத்தன்யம் ஒன்றுதான் உபாதியில்தான் தோஷங்கள் எல்லாம் இருக்கிறது குணங்களும் தோஷங்களும் உபாதியைச் சேர்ந்தவர்கள் ஆனால் சைத்தன்யத்திலோ குணமும் இல்லை தோஷமும் இல்லை நிர்தோஷா நிர்குணகா பிரம்ம நிர்தோஷா நிர்குண அது நிர்தோஷமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிறது நிர்தோஷம் பரம் பிரம்மன்னு படிச்சிருக்கோம் ஆகையினால் அனாவசியமாக தேவையில்லாமல் நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறாக நினைத்து கொள்வது தோஷத்தை ஆரோபணம் பண்ணுவது என்பது வேண்டியதில்லையே அப்படி ஒரு அர்த்தம் ஆனால் இதுதான் உண்மை இது இந்த உண்மையை புரிஞ்சுக்காம நீ வேற நான் வேற கடவுள் வேறேன்னு ஏன் பேதப்படுத்துகிறாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் மயி அசகிஷ்ணு சன்னு வியர்த்தம் குப்பேசி நான் இப்போ என்னன்னா நான் உன்னிடத்துல விஷ்ணுவை பார்க்குறேன் என்னிடத்துல விஷ்ணு இருக்கார் இதுதான் உண்மை இந்த உண்மையை நீ தெரிஞ்சிக்காம சகிப்பு இல்லை சகிச்சுக்க இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் எல்லாம் உபாதியில் தான் குணதோஷங்கள் இருக்கிறதுங்கிற உண்மையை தெரிந்து கொள்ளாமல் வியர்த்தம் குப்பியசி வீணாக கோபிக்கிறாய் அதாவது உன்னுடைய கோபம் வீணானது பிரயோஜனம் இல்லாதது அர்த்தம் உன்னுடைய கோபத்தால் துன்பம் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை வியர்த்தம் குப்பியசி வீணாக கோபப்படுகிறாய் எதி துவம் விஷ்ணுத்வம் வாஞ்சசி இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நீ விஷ்ணுவின் தன்மையை விரும்புவாயே ஆனால் சர்வற்ற சமச்சித்தகாபவ எல்லா இடத்திலும் சமச்சித்தத்தை உடையவனாக இரு சமச்சித்தம்னா என்ன ராகத்வேஷம் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் சமச்சித்தம் அப்புறம் எல்லாருக்கும் அதிஷ்டானம் பிரம்மம்னு தெரிஞ்சு உணர்ந்து இருக்கிறது சமச்சித்தம் ஆக விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதும் அனைவருடைய சுரூப்பமும் அதிஷ்டானமும் ஒன்றே என்ற ஞானத்தோடு இருப்பதும் தான் சமச்சித்தகா இதுக்கெல்லாம் நிறைய பிரமாணம் பகவத்கீதையிலிருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் எதி விஷ்ணுத்வம் வாஞ்சசி துவம் வாஞ்சசி சர்வற்ற சமச்சித்தா பவா அச்சிராத் அச்சிராத் விஷ்ணுத்வம் வாஞ்சசி விரைவில் நீ விஷ்ணுவின் தன்மையை அடைய விரும்பினால் விஷ்ணுவின் தன்மைனா எங்கும் நிறைந்திருக்கிற தன்மை அதாவது சுத்த சைதன்யம் பிரம்மனாக ஆகணும்னு விரும்பினானால் மோட்சத்தை அடைய விரும்புவாயே ஆனால் விஷ்ணு பதவியை அடைய விரும்புவாயே ஆனால் அச்சிராத் அச்சிராத்னா ரெண்டு சாவா அச்சிராத் வாஞ்சி அச்சிராத் அது கிரியா விசேஷனம் பந்தாத்து சுகம் பிரமுச்சதே சொல்ற அது மாதிரி அது விரைவில் அடைய விரும்புவாயானால் அப்படி போடலாம் விரைவில் நீ சமச்சித்தத்தை உடையவனாக ஆவாயாக எப்பொழுதும் அப்படி இருப்பாயாக ஆக இந்த ஸ்லோகம் முடிகிறது அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே வஸ்துவான பொருள் தான் இருக்குது ரெண்டாவது ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து இன்னொன்று பார்த்து அப்ரிஷியேட்டும் பண்ண போகிறது இல்லை வருத்தப்படுறதுக்கும் போல்லை உண்மை உண்மை பொருளை புரிந்து கொண்டு விட்டால் நம்ம எதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டியதுமில்லை வருத்தப்பட வேண்டியதும் இல்லை ஏன்னா மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ பொருளே இல்லை வருத்தப்படுறதுக்கோ மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ வஸ்துவே கிடையாது நம்ம அதெல்லாம் வந்து நம்முடைய கற்பனையினால இதெல்லாம் விருத்தி ஆகிண்டே போயின்றோம் இந்த உண்மையை புரிந்துகொள் அப்படின்னு சொல்ற அடுத்த ஸ்லோகம் சத்ரௌமித்ரே புத்ரே பந்தம் விக்கிர சந்தோ सर्वस्मिन्नपि பனம்ோத்சேத மாத் வித सर्वस्मिन्नपि பனம்ோத்சேதவிம்ஜவிந்தம்ோவிந்தம்ஜ மூம சர்வத் பே முக்கியமான வார்த்தை சர்வத் சர்வத்னா எங்கும் எல்லோரிடத்திலும் வேற்றுமை என்னும் அறியாமையை உத்ஜ களைவாயாக நீக்குவாயாக பேத புத்தி எல்லாம் அஜானத்தினால்தான் வருகிறது உண்மையை தெரியாததுனால தான் நமக்கு பேத புத்தி வருகிறது ஆகவே நமக்கு துன்பத்துக்கு காரணம் என்னன்னா பேத புத்தி காரணம் அந்த பேத புத்திக்கு காரணம் என்ன பேதம் சத்தியங்கிற அஜானந்தான் காரணம் அதனால தான் உபரிஷத் சொல்லுகிறது மனிதன் வந்து எத்தனை விதமான பேதத்தை உண்டு பண்ணுகிறான் ஏகப்பட்டதற்கு முக்கியமாக பஞ்ச பேதம்லாம் சொல்லுவாங்க ஜீ ஜீவேதா ஜீவ ஈஸ்வர எனக்கு பஞ்சபேதமே ஞாபகம் இல்லை இருந்தாலும் சொல்லி பாக்கறேன் ஜீவ ஜீவேதா ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் ஒரு உள்ளேதம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம் ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும் உள்ள பேதம் ஜீவனுக்கும் ஜகத்துக்கும் உள்ள பேதம் இப்ப நாலு பேதம் வந்தாச்சு ஜீவ ஜீவேதா ஜீவ ஈஸ்வர பேதா ஈஸ்வர ஜீவ பேத ஈஸ்வ ஈஸ்வர ஜெகத் பேதா ஜீவ ஜகத் பேத இப்படி பேதம் இருக்கு இப்படி இத்தனை விதமான பேதங்களையெல்லாம் மனிதன் உடையவனாக இருக்கிறான் இத்தனை பேதத்தையும் நாம் வந்து அஜ்ஞானத்தில் கற்பனை பண்ணியிருக்கோம் உண்மையிலே இருக்கிறது ஒரே வசு தான் இந்த ஈஸ்வரன் ஜீவன் ஜெகத்துன்னு மூணாக பிரித்ததே அம்மா மகாதேவியனுடைய கைங்கரியம் மாயினுடைய கைங்கரியம் ஆகையினால ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு இந்த உலகம்னு ஒன்று இத்தனையும் பிரித்து விளையாடி கொண்டிருப்பது மாயை ஆக ஜீவ ஜீவேதா ஜீவ ஜெகத் பேதா அப்புறம் சொல்லுவாங்க ஜீவ ஜ அது இன்னொன்று பேதம் பஞ்சபேதத்தில் இன்னொன்று ஜட ஜட பேதா வந்துடுது ஜட ஜட பேதா இந்த இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது ஜட ஜட பேதா ஜடத்துக்கு ஜடத்துக்கு பேதம் இருக்குது ஜீவனுக்கு ஜீவனுக்கு பேதம் இருக்குது ஜீனுக்கும்டத்துக்கும்ேதம் இருக்கு ஜீவ ஜடபேதா ஜீவ ஜீவேதா ஜடஜடேதா ஜீவ ஈஸ்வரபேதா ஈஸ்வர ஜகத் பேத இப்படி பஞ்சபேதங்களை சொல்லுகிறார்கள் துவைதிகள் இத்தனை விதமான இருக்கிறது அப்படின்னு துவைதிகள் சொல்லுகிறார்கள் ஆனால் உபரிஷல்கிறது உதரமந்தரம் குருத்து அத தச பயம் பவதி யாரது கடவுளுக்கும் உலகத்துக்கும் தனக்கும் வேற்றுமையை கற்பிப்பானே ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக பயம் வரும் என்று சொல்கிறது எதாஹ் வைஷ ஏதேத்மே நிருலயே பயம் பிரதிஷ்டம் விந்தே அத சோபயோதி எதாஹ் வைஷ ஏதன் உதரமந்தரம் குருத்தே அத்த தசையே விதுஷோமன் வான்தைத் பருகிறது என்ன சொல்கிறது இந்த இந்த ஆத்மஸ்வரூபத்தில் இந்த பரம்பருள் தத்துவத்தில் எவன் வேற்றுமையை கற்பிக்காமல் இருக்கிறானோ அபயஸ்வரூபம் என்பதை புரிந்து கொள்ளுகிறானோ அவன் அபயம் பிரதிஷ்ட விந்தத்தை சா அபயங் கதாபவன் இருந்து விடுபட்டவனாகிறான் எதாஹ் வைஷ ஏதின் உதரம் அந்த அல்பமேதம் குறுத்தே தசம் பதின அவனுக்கு பயம் உண்டாகும் என்ன பயம் வரும் அது எதாவது பண்ணிவிடுமோன்னு பயமாக இருக்கும் அது ரொம்ப பயம் பெரிய பேதத்தில் பெரிய தப்பான பேதம் என்னென்னா கடவுளுக்கு நமக்கு உள்ள பேதமாக நம்ம கடவுளை நம்ம பிரிக்கிறோம் பாருங்கள் கடவுளை பேர்பட்டவர் பேர்பட்டவர்னு அவரை பெருசாகவே வச்சு நம்மளை ரொம்ப கீழே வச்சு வச்சு ரொம்ப நாள் இப்படியே பூஜை பண்ணி பண்ணி பண்ணி அது என்ன இருந்தாலும் அவரை மாதிரி நம்ம ஆகிட முடியுமான்னு சொல்லி என்ன ஆகிடுச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு பக்தியில் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு பகவான் பெரியவர் பெரியவர் பெரியவர் சொல்லி சொல்லி அது கிடையாது விவகாரத்துல சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே அது கிடையாது வாஸ்தவமா அந்த பேதங்கிறது கிடையவே கிடையாது அதனாலதான் பகவான் திரும்ப திரும்ப சொல்றாரு என்ன உண்மையா புரிஞ்சிட்டவன் ஞானிதாங்கிறார் ஞானி தூ ஆத்மே மதம் ஞானி நித்திய யுக்தா ஏக பக்தர் விசிஷதே கொஞ்சம் கூட பிரிவ பகவான் கூட விரும்புறதில்லை ஆனால் பகவான் விரும்பலைனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் நான் கற்கண்டாக விரும்பவில்லை கற்கண்டை சுவைக்க விரும்புகிறேன் எத்தனை நாளைக்குதான்ப்பா இன்னும் உனக்கு சாய்ஸ் இருந்தால் தானே கற்கண்டை சுவைக்க விரும்புகிறதுக்கு நீ கற்கண்டு தான் நான் கற்கண்டாக இருக்கிற கற்கண்டாக ஆக விரும்பவில்லை கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறேன் நான் கடவுளாக விரும்பவில்லை கடவுளை அனுபவிக்கவே விரும்புகிறேன்ங்கிறாங்க சில பேர் அதுதான் அர்த்தம் நான் கற்கண்டாக ஆக விரும்பவில்லை கற்கண்டை சுவைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாம கற்கண்டாக ஆகிறது ஆகாமல் இருக்கிறதுங்கிறது சாய்ஸ் கொடுத்தா தானே நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கற்கண்டு தான் இதை புரிஞ்சுக்கலைன்னா கல்குண்டு தான் ஆகியனால புரிஞ்சுனாலும் புரிஞ்சுக்காட்டாலும் கற்க புரிஞ்சுக்கலைன்னாலும் புரிஞ்சுக்காட்டாலும் கற்கண்டு தான் கற்கண்டு தான் நானும் புரிந்து கொள்ளாதவன் கல்குண்டு குண்டு கல் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அதில் இந்த பேத புத்தியை வந்து நாம தான் அஜானத்தினால் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்கிறது இந்த ஸ்லோகம் அதில் உபனிஷத்து கேலியே பண்ணுறது இந்த புத்திசாலி எந்த ஒரு பொருள் வந்து அபயமாக இருக்கிறதோ அதே பொருள் இந்த புத்திசாலிக்கு பயத்தை கொடுக்கிறது அப்படின்னு கேலி பண்ணுறது உபனிஷத்து பரிகாசம் பண்ணுறது தத் பயம் விதுஷா விதுஷா அமன்வானசிய விதுஷா இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை பயம் அபயமான இ மெய்ப்பொருள் தத்துவத்தை அறியாதவனுக்கு அறியாத அறிவா அறியாத அறிவாளிக்கு அறியாத அறிவாளிக்கு அதுவே பயத்தை கொடுக்கறது கடவுளை நினைச்சு பயப்படுற காட் ஃபியரிங் வார்த்தையை யூஸ் பண்ணுறோமே கடவுளுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்கிறான் பயப்படத்தான் வாங்கும் தர்மத்துக்கு பயப்படுறவன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளுக்கு பயப்படுறவன் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா தர்மம் வேற பகவான் வேற இல்லைன்னு வேறே சொல்கிறோம் தர்மஸ்வரூபம் பகவான்கிறவர் தர்மஸ்வரூபமாக இருக்கிறார் அதனால் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆனால் வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் ஃபிலாசஃபின்னு வந்தாச்சுன்னு சொன்னால் தத்துவம்னு வந்தாச்சு சொன்னால் பகவானுக்கு நமக்கும் வாஸ்தவமாக வேதம் கிடையாது அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது சர்வத் நீங்கள் போகணும் சர்வத் சர்வதா சர்வேஷு வஸ்துஷு சர்வத்ரன்னு அர்த்தம் எல்லா இடத்திலும் சர்வதா எல்லா காலத்திலும் சர்வேஷு வஸ்துஷு எல்லா பொருள்களிடத்திலும் வேற்றுமை என்னும் அறியாமையை விடுஜான்னு சொன்னா படைக்கிறதுன்னு அர்த்தம் உத்ஸ்ருஜன்னு சொன்னால் விட்டுடுறதுன்னு அர்த்தம் உற்சர்ஜனம் விசர்ஜனம் ஏன்னா ஒரே அர்த்தம் தான் உத்ஜ நன்றாக வேரோடு களைவாயாக உன்மூலைய உன்மூலையென்ன அர்த்தம் அப்படியே வேரோடு அந்த மூலத்தோட வேரோட புடுங்கிறதத்தான் உன்மூலனம் சொல்லுவோம் அது மாதிரி உத்ருக சரி அந்த அதை அதை செஞ்சுட்டு என்ன பண்றதுன்ன சர்வஸ்மின் அப்பி ஆத்மானம் பஷ்ய எல்லா இடத்திலும் சர்வஸ்மின் அப்பி அனைத்து ஜீவராசிகளிலும் ஆத்மானம் பஷ்ய உன்னையே பார் உன்னையே பார்ன அர்த்தம் நீ தான் எல்லாமே தெரிந்துகொள் அப்படின்னு அர்த்தம் எப்படி ஈஷாவாசியோபனத்து சொல்றது இல்லையா எஸ் சர்வீ பூத்தி ஆத்மேவான் பஷியதி சர்வூத்து சாத்மா தோன விஜுகப்ஸே அப்படின்னு ஈஷா வாசியோபன சொல்ல எஸ் சர்வாணி பூத்தனியாத்மேவான் பசியூதாத்மா தோ நுப்ன யூ சர்வீர் பூத்தி ஆத்மேவனு அனை சர்வாங்க ட்விவச்சரம் சர்வா பூத்தி எல்லா உயிரலி ஆக்கிரணோ தன்னயே பார்ணோ யூ சர்வா பூத்தி ஆமனியே அனுப்பிதி ஆத்மேவியூத்த தன் எல்லா உயிர்களையும் பார்க்கிறானோ அவனுக்கு என்னன்னா சர்வூதேஷு ஆத்மானம் முதல்ல என்ன சொல்லி தன்னில் எல்லா உயிர்களையும் எவன் பார்க்கிறானோ எல்லா உயிர்களிலும் தன்னை எவன் பார்க்கிறான் ரெண்டாவது வரி இதுதான் கீதை கடன் வாங்கிட்டு இருக்கு சர்வபூதம் ஆத்மானம் சர்வ அதனால சொல்லி போயிட்டேன் கீதை வந்து அடுத்தது தான் உபனிஷத்துக்கு போயிட்டேன் அப்போ எஸ்து சர்வாணி பூதான் ஆத்மன்னேவ அனுபசிய சர்வூத்தேஷு ஆத்மானம் ஆத்மா சர்வபூத்தேஷு முதல்ல ஆத்மனி ஆத்மனிங்கிறது ஏழாம் வெற்றுமை ஆத்மாவில் எல்லா உயிர்களையும் எவன் பார்க்கிறானோ எல்லா உயிர்களிலும் ஆத்மா பார்க்கிறானோ அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான் இது வேற அது வேற இல்லை முதல்ல என்ன எவன் நீரில் அலையை பார்க்கிறானோ எவன் அலையில் நீரை பார்க்கிறானோ என்ன அர்த்தம் எவன் தங்கத்தில் நகையை பார்க்கிறானோ எவன் நகையில் தங்கத்தை பார்க்கிறானோ ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை புரொட்டக்ட் பண்ணிக்கணும் என்ன நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இல்லை தத்தகா ந விஜுகுப்சது விசேஷேன கோபாயத்தும் ந இச்சதி அதிகமாக செக்யூரிட்டியெல்லாம் அதிகப்படுத்துறதில்லை இருக்கிற தர்மப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கோமே தவிர ததா இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்வதில் அவன் அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு அர்த்தம் சன்னியாசி தான் உண்மையான சாமியார் அதனால் அதனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆசிரமம் இல்லாத சாமியார்னு அர்த்தம் அதனால் ஆத்மானம் அவர் என்ன அவர் அதை அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் காப்பாற்றிக்கணும்னு அவர் நினைக்கிறதில்லைங்கிறார் வாஸ்தவம் தானே அப்புறம் இன்னொரு மந்திரம் அதிலேயே சொல்கிறது அதே உபனிஷத்தில் இன்னொரு மந்திரம் சொல்கிறது எஸ்து சர்வான் சர்வா எஸ்மின் சர்வாணி பூத்தான் ஆத்மன் பசி எஸ் சர்வாணி பூத்தான் ஆத்மூத்விஜா ந எஸ்ன் யூ சர்வீத்தனியாத்மவ்வாஜான தோ மோகோக்கேகன் இன்னூர் மந்திர மொதல்ல மந்திரத்துல என் சர்வீ பூத்தனியாத்மேவ் வாப்பியுணும் நூலிட்டு என் சர்வீ பூத்தனியாத்மேவியூத்தாத்மா தோனுப்சை இது ஊர் மந்திரம் இன்னொரு மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் எஸ்து சர்வணி பூத்தானி ஆத்மா அபூத் விஜானதோ மோக கஷ்க ஏக்கம் அனுபவித அந்த மந்திர மந்திரத்தோட அர்த்தம் என்ன கேட்டால் எவன் ஒருவன் சர்வாணி பூத்தா எஸ்து சர்வாணி பூத்தா எல்லா ஆத் தான் இருக்கிறது சைதன்யந்தான் இருக்கிறது என்று விசேஷேண ஜானதென்று நன்றாக எவன் ஒருவன் அவனுக்கு அப்படி தெரிந்து கொண்டவனுக்கு தத்திர கோமோகா அவனுக்கு எங்கே குழப்பம் ஏற்பட போகிறது அவிவேகம் எப்படி உண்டாகும் அப்புறம் கஷ்ஷோக்கா அவனுக்கு எப்படி துக்கம் வரும் ஏக்கத்துவம் அனுபஷத சசிய ஏக்கத்துவம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றையே அவன் நன்றாக பார்க்கும் பொழுது அவனுக்கு மயக்கமோ கவலையோ எப்படி வரும் மயக்கம்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் பொய்யெல்லாம் உண்மைங்கிற எண்ணம் வராது பொய்யை பொய்யின்னு தெரிஞ்சு வச்சிருப்பான் மயக்க பொய்யானதை போய் உண்மைன்னு நினைக்க போறதில்லை உண்மையை போய் பொய்யுன்னு நினைக்க போகிறது எல்லாரும் உலகத்தில் வந்து சாமியாரெல்லாம் பாவம் ஏதோ பொய்யான ஒன்றை கற்பனை பண்ணிட்டு உக்காண்டிருக்காங்கன்னு நினைச்சுட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க சாமியார் என்ன உலகத்தை பார்த்துன்னா இவங்க வந்து பொய்யை பொய் உண்மை நம்பின்னு இருக்கா இவனு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தான் சொல்கிறாங்க சாமியார்கள் உலக ஜனங்களை உண்மையான சாமியார்கள் உண்மையான சாமியார்கள் உலக ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் பொய்யை கட்டி கொண்டு அழுகிறார்கள் அப்படின்னு சாமியார்கள் சொல்கிறார்கள் இந்த உலக ஜனங்களும் சாமியார்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்னா பாவம் பொய்யை கட்டி கொண்டு கஷ்டப்படுகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க யார் உண்மை நமக்கு தான் அப்புறம் படித்தா தான் தெரியுது கொஞ்சம் நாளான பிறகு சாமியார்கள் அவங்களுடைய வாக்கியங்களை எல்லாம் கேட்டு அந்த உபதேசத்தில் விசுவாசம் வச்ச புரியுது எது பொய்யி எது மெய்யின்னு அப்புறம்தான் தெரியுது அவங்க அவங்க எதை உண்மைன்னு சொல்கிறாங்களோ அதை உலக ஜனங்கள் அப்படி பாவம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க என்னமோ பிரம்மம் பிரம்மம்னு ஒன்று இருக்குன்னு நினச்சிண்டு அப்படி சொல்கிறாங்கன்னு அது விவரமாக பண்ணால் பரவாயில்ல அப்படி இருக்குதுன்னு நினச்சிருக்காங்க அது என்ன அது என்னது ஹைப்போத்தீசிஸா அது அது குட் ஹைப்போத்தீசிஸ் எப்படிலாம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் குட் ஹைப்போதீசிஸ் பரவாயில்ல நல்ல ஹைப்போத்தீசிஸ் தான் அப்படிங்கிறாங்க சத்தியத்தை போய் ஹைப்போதீசிஸ்ன்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும் உபநேஷத்தில் எங்கேயாவது அப்படி இருக்கா ஆனால் வந்து ஜனங்களுக்கு என்னென்னா அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தான் உண்மை நம்ம அதை ஹைப்போதீசிஸ்ங்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுகிட்டு இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை நேருக்கு மாறாக இருக்கு அந்த பாஷைப்படி நமக்கு என்ன தோன்றுறதுன்னா அதெல்லாம் சரி பரவாயில்லை அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம் போல உண்மை புரியும் பத்திர கோமோகா அஷோக்கா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு பிரயோஜனத்தை வச்சுட்டே கண்டுபிடிச்சிடலாமில்லையா வேதாந்தத்தை படித்த அதனால நமக்கு வந்து சுக துக்க சுகமெல்லாம் லௌகிக சுகதுக்கெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியலங்கிற போதே வேதாந்தத்துக்கு மகிமை இருக்குன்னு தெரியுறதா இல்லையா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சொல்றது அது தத்த கோ மோகா தஸ் ஷோகா ஏகத்தம் அனுபஷதா இழுத்துட்டு இருக்கேன் இழுக்கிறேன் ஸ்லோகத்தை மந்திரத்தை எல்லாம் கோட் பண்ணி இழுக்கிறேன் அதனால் சர்வத்திர பேத அஜானம் உத்ர எல்லா இடத்துலையும் பேத அஜானத்தை பேதமாகிய அஜானத்தை நீக்குவாயாக சுவூத்தூத்தாத்ம நரையர் யோமாியா சேனப்பணி சமம் சர்வூ பரமேஸ்வரம் வினியஸ்ஸ வினியம் ய பசிய சிரியோ நோடனோம் அது எனக்கு முக்கியம் சம சமம் சார் சமம் சார் திந்த பரமேரம் சர்வதே பூத்தி பரமஸ்வரம் சமம் சர்வதே பூத்தி பரமம் வினியு அவினியம் எப்பன் பார்க்கோரா ஈஷ்வரூத்தம் ஹேசர்ஜுனி ப்ராமன்சர் யாரூடா மாயையமார்க்கி இதனால் வேத அஜானம் சர்வற்ற உத்ஸிருஜ ஆத்மானம் சர்வஸ்மின் அப்பி ஆத்மானம் பஸ்ய அதுக்கு தான் இவ்வளவு கொட்டேஷன் நிறைய கொட்டேஷனை வேணும்னு எழுது இழுத்து சொன்னதுக்கு காரணம் இந்த வாக்கியம்தான் சர்வஸ்மின்னப்பி சர்வஸ்மின்னப்பின்னா நினைச்சோம் எல்லா வஸ்துக்கள்லேயும் ஆத்மானம் பசிய ஆத்மாவே பார் உங்களுக்கெல்லாம் ஆத்மானா என்னன்னு தெரியும் அதனால் அதை பற்றி ரொம்ப வியாக்கியானம் பண்ணலை ஆத்மான பசிய ஆத்மான அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சொல்லுண்ணா எச்சாப்னோத்து எதா தே யச்சாத்தி விஷயத்த சந்ததோவா தமிதி கீர்த்தியது ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்கிற ஸ்லோகம் இது எது எங்கும் நிறைந்திருக்கிறதோ எது எங்கும் நிறைந்திருக்கிறதோ எது எல்லா விஷயங்களையும் கிரகிக்கிறதோ எது ஆண்டும் இருக்கிறதோ அதுவே ஆத்மா ஆக எவர் பர்வேடிங் அப்படி சொல்லலாம் அப்புறம் வந்து எல்லாவற்றையும் கிரகிக்கிறது இது வந்து கான்சியஸ்னஸ்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலாம் அப்புறம் வந்து எட்டன்கிற அர்த்தத்தில் சந்ததோ பாவா எச்ச ஆப்னோ எது ஆப்னோத்தி எச்ச ஆப்னோத்தி எது விஷயான ஆதத்தே எது சந்ததா பாவகா எது எப்பொழுதும் இருக்கிறதோ அதற்கு ஆத்மா என்று பெயர் அது அதைத்தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்போ அந்த உணர்வு சொல்லிவிட்டதுனால அந்த வாக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கோம் உணர்வு தான் உணர்வு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது உணர்வுதான் உலக பொருள்களே அல்ல உணர்வுதான் அனைத்தையும் உணர்கிறது உணர்வுதான் யாண்டும் இருக்கிறது எனவே ஆத்மா என்பது உணர்வை குறிக்கிறது உணர்வுங்கிறது கூட நம்மளால் தெளிவாக சொல்ல முடியல பரவாயில்ல இருக்கிற கஷ்ட சொல்லுக்குள்ள தேர்ந்தெடுத்தால் உணர்வுங்கிறது பெட்டர் என்னென்ன சில என்ன இந்த ஒரு உணர்வு கூட தான் உனக்கு இல்லை அப்படின்னு அந்த அர்த்தம் வேற அந்த உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் வித்தியாசப்படுத்தியிருக்கோம் ஆனாலும் கூட சில சமயங்களில் உணர்வுங்கிறதுக்கு சாதாரண அர்த்தம் வந்துடுது ஆனால் புரிஞ்சிக்க வேண்டியது உணர்வு தான் உணர்வையே பார் அனைத்திலும் ஆத்மாவையே பார்னு சொல்கிற போது அனைத்திலும் உணர்வையே உணர்வாயாக அப்படின்னு சொல்லணும் சர்வீஸ் சர்வஸ்மின்னப்பி ஆத்மானம் பஷ்ய பஷ்ய ஆகையினால என்ன பண்ணணும்னா உனக்கு நிறைய பேர் சத்ரு சத்ருக்கள் இருக்காங்க சத்ருக்கள் இருக்காங்க மித்திரர்கள் இருக்காங்க மித்திரன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சத்ருக்கள் நிறைய பேர் இருக்காங்க எதிரிகளும் நிறைய பேர் இருக்காங்க புத்திரன் இருக்கான் புத்திரன்லே ரெண்டு மூணு நாலு நவகிரகங்கள்லாம் இருக்குது புத்திரன் இருக்கான் அப்புறம் பந்துக்கள் இருக்காங்க நிறைய சொந்தக்காரங்க மாமன் மச்சான் குழுந்தன் குழந்தையான் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கே அத்திம்பேர் அக்கா மாமா இன்னும் நிறைய உறவுகள்லாம் இருக்குது அத்தையோட பையன் அத்தையோட பயன் அத்தானா ஆமா அத்தையோட பயம் அத்தான் அப்படி எல்லாம் ஒரு ஒரு மாமாவோட பொண்ணு இப்படி எல்லாம் ஏகப்பட்ட அர்த்தம்னா பந்துக்கள் இடத்திலும் விக்கிரக சந்தவ் மா குரு நீ அவர்களிடத்துல வேற்றுமையை உண்டு பண்ணாதே இவன் எனக்கு நண்பன் இவன் எனக்கு பகைவன் இவன் எனக்கு புத்திரன் இவன் எனக்கு பந்து அதனால தான் சன்னியாசம் பண்ணுங்கிறாங்க சன்னியாசம் பண்ணாமல் இதெல்லாம் சொல்ல முடியாது சன்னியாசம் பண்ணியாச்சுன்னா தைரியமாக சொல்லலாம் எல்லாம் ஒன்று தான் பார்வை சங்கராச்சாரியார் வந்து அவருடைய குருக்கிட்ட கேட்டாராம் நச்சு நச்சு நச்சுனாராம் அவருடைய குருக்கிட்ட இப்படி சொல்லுவாங்க ஹே குரு சர்வ சமதாபாவகா கதம் சக்கியத்தை மாணவானாம் எல்லாரையும் சமமாக பார்க்குற சக்தி மனிதர்களுக்கு எப்பொழுது வரும் ஒரே வார்த்தையில் ஒரே ஒரு ஒரு பதத்தில் முடிச்சுட்டார் சந்யாசாத் அது போய் உள்ள பதிஞ்சுடுத்து சந்நியாசத்தினால தான் நீ எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியும் சந்யாசம் இல்லாமல் நீ எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியாது நம்ம எப்படி இல்லாமல் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் வீட்டிலேயே இருந்துட்டு அது மேலே சொல்லலாம் இல்லை உள்ள சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கோம் உண்மையாக ரியலாக நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லணும்னா சந்யாசம் வாங்கி முடியும் சன்னியாசம் வாங்கி சன்னியாசம் உங்களே சொல்லலை முடியும்ன்னியாசி இருந்தால்தான் கண்டிப்பா முடியும் மா குரு வேற்றுமைப்படுத்துகின்ற தன்மையை வேற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சியை ஒருபொழுதும் செய்யாதே வேத பூர்வம் முழுக்க முழுக்க வேற்றுமையை வ வலியுறுத்துறது இதெல்லாம் வந்து விவகாரம் இருந்தால் வேற்றுமையாக தவிர்க்க முடியாது அது வாஸ்தவம் தான் நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது வித்யா விநயசம் பண்ணே பிராமணிய கவிகஸ்தினியில கூட பார்த்துருக்கோம் ஆக விக்கிர சந்தோ எத்தனம் ஆகுரு நீங்கள் நிறைய கேட்டுருக்கிறதுனால இதில் ஒன்றும் வேதம் வித்தியாசம் தெரியும் வியாபகாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டி ரெண்டு திருஷ்டி தான் வச்சுன்னு இருக்கோமே இது இந்த கண்ணாடியை போட்டுட்டு இது வியாவகாரிக திருஷ்டி கண்ணாடி அதை எடுத்துட்டு அப்புறம் பாரமார்த்திக திருஷ்டி கண்ணாடி பாரமார்த்திக திருஷ்டி கண்ணாடி போட்டால் எல்லாம் ஒன்று தான் வியாபகாரிக கண்ணாடி போட்டால் அது கொஞ்சம் கெட்டி போட வேண்டியிருக்கும் அது ரெண்டாம் மூணா நாலா எல்லாம் தெரிய தான் சொல்லி அது வேற்றுமையைப்படுத்துகிறோம் ஆக பாரமார்த்திக திருஷ்டி உபநேத்திரம் வியாபகாரிக திருஷ்டி உபநேத்திரம் உபநேத்திரம்னா கண்ணாடி பன்னாடிக்கு பேர் உபநேத்திரம்னு வச்சிருக்காங்க உபநயனமா உபநயனம் உபநேத்ரம் உபநயனம் பண்ணியாச்சு அவனுக்கு எப்ப என்ன ஒன்றரை வயசுலேயே என்ன சத்ரவ் வித்ரே புத்ரே பந்தவ் மாக்குருனம் விக்கிரகந்தவ் அதனால நீ என்ன பண்ணணும் அதை வேற்றுமைப்படுத்தாத எல்லாத்தையும் ஆத்மஸ்வரூபமாக பாரு எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் எல்லா பொருள்லையும் நீ வந்து வேற்றுமையை புத்தியை விட்டுவிடு வேற்றுமையினாலதான் துக்கமே வரும் வேற வேற இருக்குன்னா தானே துக்கம் வர்றதுக்கு சான்ஸு ஒரு பொருளை தவிர இன்னொன்று கிடையாது அதுவோ சச்சிதானந்த ஸ்வரூபம் அனர்த்த ஜட துக்கமான ஸ்வரூபமோ மித்யா அப்படின்னு புரிந்து கொண்ட பிறகு என்ன செய்ய போகிறது ஒன்றும் நடக்காது கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி வேதாந்தத்தை படித்து இந்த ஞானத்தை பெறுவாயாக இந்த ஞானத்தை பெறுவாயாக அடுத்த தியன பீனா ते कामं क्रोधं लोभं காமம்ோம்ோம் त्यक्त्वात्मानं தியனம் போஹம் ஆமவி மூ ते காமம்ோதம் லோம் विन्दम। विन्दम। मोहं त्यक्त्वा ச அஹம் ஆத்மா அதாவது என்ன சொல்லுகிறது காமம் கிரோதம் லோபம் மோகம் தியா காமம்னா காமத்தை அதாவது ஆசையை கிரோதம் ந கோபத்தை விருப்பு வெறுப்பை நர்த்தம் லோபம்னா இந்த லோபம் மோகம் மோகம்னா அவிவேகா காம குரோத லோப மதம் ஆச்சரியம்லாம் சொல்லலை நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும் மதம் ஆச்சரியம்லாம் சொல்ல காமஹா சொன்னால் ஆசை குரோதான்னு சொன்னால் கோபம் ஆசை ஆசை ஆசையை தான் நம்ம ராகம்னு சொல்கிற காமகான்னு சொல்லுவோம் ராகஹான்னு சொல்லுவோம் காமராக விவர்ஜிதன்னு வந்ததுன்னு சொன்னால் ஏற்கனவே வச்சிருக்கிற ஏற்கனவே இருக்கிற பொருள்ல ராகஹா இனி வேணும்னு நினைச்சிருக்கிற பொருள்ல காமஹான்னு சொல்லுவோம் ஆஹா எல்லாம் பொதுவாக தான் இங்கே சொல்லியிருக்கு ஆஹா ராகமும் காமும் இங்கெல்லாம் ஒன்றா ஒரே அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆஹா காமம் குரோதம் குரோதம்னா கோபம் லோபம் லோபகான்னா பொருளாச இது தனி இது இது மாத்திரம் கொஞ்சம் தனி இது சில பேர் வேறு எதெல்லாம் கூட கொடுத்துருவாங்க இதுனால் கொஞ்சம் முடியாது அதனால் லோபகா பொருளாசை அதனால பகவான் கீதையில் நரகத்துக்கு வாசல் மூணுங்கிறார் நரகத்துக்கு வாசல் மூணப்பா அந்த மூணு வாசலில் இந்த மூணு வாசலையும் நீ வந்து நீ விட்டாத்தான் வாசலாக இருக்கிற இந்த மூன்றையும் நீ துறக்கணும் அப்படி துறந்தாதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறார் த்ரிவிதம் நரக சேதம் மக்கோதஸ்தோபேதம் தியஜேத் வருது பதினாறாவது அத்தியாயத்தில் வருது த்விதம் ஆத்ம ஆத்மன்த்வாரம் நரகத்துக்கு வாசல் தனக்கு நரகத்தை தரக்கூடிய வாயில்கள் மூன்று த்விதம் நரகசேதம் ராசனம் ஆத்ம ஆத்மன இதவிதம் நரகசிய துவாரம் என்னதுன்னா காமஹா கிரோதா ததா லோபா தஸ் மாதே திரயம் தியஜேத் இந்த பொருளாச பொருளை வைத்துக்கொண்டு லோபகா க கிருபண இதுக்கு தன்னுடைய பொருளை கொடுத்தா பொருள் குறைஞ்சு எண்ணம் அதுக்கு பேர் தான் நான் கொடுத்துட்டேன் அது மனசில் வந்து அது குறையாமல் இருக்கணும் குறையாமல் இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த குறையாமல் இருக்கணுங்கிறது தினம் தினம் காலம்புற ஒரு தினம் வீதை படிக்கிற மாதிரி ஒரு பேங்க் பேலன்ஸ் எப்படி பார்த்துக்கிறது பார்த்து வச்சுக்கிறது அது எப்படி இருக்குதுன்ட்டு அது வந்து அது என்ன ஆகுதுன்னா அது குறையாமல் பார்த்துக்கிறது அது கூட்டம் தான் ஆசை இருக்குமே தவிர குறைக்கிறதுக்கு மனசு வராது அதுக்கு பேர் தான் பேர் கூட்டுறதுக்கு தான் எண்ணம் தோணும் குறைக்கவே மனசு வராது ஆக இது அதுவும் அது என்ன அது எப்போ பார்த்தாலும் உறுத்தின்ட்டே இருக்கும் அதை சரி பண்ணணும் அது கூட்டணும் ஏழு ஜாடிக்கு தன கதை இருக்கேன் அது மாதிரிதான் அது அப்ப இந்த மூணையும் அது மாத்திரம் இல்ல மோகம்னு ஒன்னு சேர்த்துட்டார் இன்னும் மூணு இருக்கேன் மோகம் மதம் மாத்சரியம் மோகான்னு சொன்னா அவிவேகா எது உண்மையானது எது பொய்ன்னு தெரியாம இருக்கிற அவிவேகம் அப்புறம் மதம் மதம்னு சொன்னா கர்வம் நமக்கு இருக்கிற பணத்தினால உண்டாகிற கர்வம் படிப்புனால உண்டாகிற கர்வம் அழகுனால உண்டாகிற கர்வம் ஆள் பலம் இருக்குங்கிற கர்வம் இதெல்லாம் மதம்னு பேர் ஆக பணபலம் ஆள் பலம் படிப்பு பலம் அழகு அழகுங்கிறது இது எல்லாத்தினாலும் வர்ற கர்வம் மா குரு தனதன எவ்வன கர்வம்னு இப்போதான் படிச்சுருக்கோம் ஆனால் அதை சொல்லிட்டு தான் அவர் அர்த்தம் பண்ணின்னு இருக்கார் மதம் மதம்னா கர்வம்னு அர்த்தம் மாத்தரியம்னு சொன்னால் இன்னொருத்தரை வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து புறாமைப்பட்டுருக்கும் மாத்தரியம் கருவிக்கிறதுன்னு சொல்கிறாங்க வருவாங்க மாத்தரியம் கருவின்ண்டே இருக்கான் அது மாசரியம் வஞ்சனை வஞ்சனைன்னு தமிழில் சொல்லுவாங்க வஞ்சனைங்கிறது சம்ஸ்கிருத்திலே இருக்கு வஞ்சனைங்கிறது சம்ஸ்கிருதம் தான் மாத்தரியம் அழுக்காறு வள்ளுவர் சொன்னால் அழுக்காறுங்க அழுக்காறு அழுக்காருன்னா என்னென்னு நினைக்காங்க அழுக்கு ஆறு இந்த பொறாமைங்கிறது அழுக்குங்கிற ஆறாம் அது அழுக்காறு வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்று தரம் அதனால மோகா மத ஆஹா காமம் குரோதம் லோபம் மோகம் தியக்துவா அதையெல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டம் அது விட முடியாது இந்த ஆறு பேருக்கு சத்ரு ஷட் ஷட்ரிபகான பேர் ஆறு சத்ருக்கள் கூடவே என்னமோ நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி நினைக்க தோணும் நமக்கு தோணும் இதெல்லாம் நமக்கு ஏதோ அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பெருமையாக நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது கூடவே இருந்து குழி பக்க வரிக்கிற சத்ரு கிதசத்ரு மடமையாய் குடி வந்து கொள்ளுது மடமையாய் குடி கொள்ளுது தாய்மானவர் கிதசத்ரு அடமையாய் குடிகொள்ளுதே கூடவே இருந்து இது சத்ருவா இருக்கே அப்படின்னு சொல்லுவார் ஆக காமம் குரோதம் லோகம் மோகம் தத்துவா இதெல்லாம் இந்த நீங்கள் மதம் மாச்சலையும் சேர்த்து விட்டோம் ஆகினால இது பேர் ஆறு எதிரிகள் அறுவகை பகைவர்கள் அறுவகை பகைவர்கள் மனிதனுடைய மனதிலே இருக்கக்கூடிய மாபெரும் பகைவர்கள் இதெல்லாம் தியத்துவாங்கிறார் தக்துவான்னா தூக்கி போட்டுங்கிறார் எப்படி இதை தூக்கி போட முடியுமா லேஸில் எத்தனை ஜென்மாவில் விரத்தியாக இருக்குது அநேக ஜென்ம சம்பிராப்தாக ஆகையினால் இது ஒரு நிமிஷத்தில் போயிடுமா என்ன ஆகியனால காமத்தையும் குரோதத்தையும் போக்கணும்னு சொன்னால் கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டும் காமக்ரோதம் நீங்கணும்னா என்ன பண்ணணும் நாம் வந்து சாஸ்திரத்தில் சொன்னபடி கர்மாக்களைலாம் பண்ணணும் தர்மமான வஸ்துக்களுக்கு ஆசைப்படணும் தர்மமான காமத்தை பகவான் நானே இருக்கேன்னு சொல்லிவிட்டார் கீதையில் ஆகையினால் தர்மமான காமத்துக்கு சாஸ்திரம் தவறு சொல்லாது அதர்மமான ஆசைகளுக்கு தான் பிரச்சனை ஆக தார்மிக காமஹா சாஸ்திரம் அங்கீகரிக்கிறது இல்லை காமக்ரோதம் நீங்கணும்னு சொன்னால் சாஸ்திரிய அனுஷ்டானம் தான் முடியும் சாஸ்திரிய அனுஷ்டானம் சாஸ்திரப்படி சொன்னபடி வாழ்க்கையை வைத்து கொண்டோமானால் இந்த விருப்பு விருப்பை ஜெயித்து விடலாம் இந்த லோபத்தை எதனால் ஜெயிக்கிறதுனா தானத்தினால்தான் ஜெயிக்க முடியும் லோகத்தை ஜெயிப்பதற்கு தானம் ஒன்றே வழி தானம் பண்ணுறது மோகத்தை நீக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப படிக்கணும் அப்போத்தான் மோகன் நீங்கும் சத் கொண்டு சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்கணும் அப்போத்தான் நமக்கு வந்து இந்த மோகம் நீங்கும் கொஞ்சம் விட்டோன்னு வச்சுங்க மோகம் வந்து பிடிச்சிடணும் விடாது அது ரெடியிலே ரெடியிலே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த பிசாச்சி நின்றுண்டேதான் நான் எல்லாம் கொஞ்சம் சத்சங்கத்தையோ சாஸ்திர விசாரத்தையோ விட்டுட்டோம்னா வந்துடும் நமக்கு எவ்வளோ விவகாரம் இருந்தாலும் இந்த விவகாரம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே சாஸ்திர விசாரம் ஏன்னா ஒரு படிக்கிற போது நமக்கு மனசில் படிப்படியும் சிந்தனை உட்காந்து சிந்தனை பண்ணுறோம் அதுக்குன்னு குவாலிட்டி டைம் கொடுக்குறோம் அந்த குவாலிட்டி டைம்னு சொல்கிறாங்க இது நல்ல வார்த்தை அது அந்த நேரத்தை ஒதுக்குறோம் இந்த சிந்தனைக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சமாவது அதிலருந்து நமக்கு மீழ முடிகிறது இல்லாட்டி என்ன ஆகிடும் அந்த மோகம் பெருசாக இருக்கும் பலமாக இருக்கும் இது இந்த பஜகோவிந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன மோக முத்கரகம் மோகத்தை அடிக்கும் சம்மட்டி ஆகையினால் இது போன்ற விசாரங்கள் சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப வாசிக்கிறது நாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால தான் மோகம் நீங்கிறது கர்ம அனுஷ்டானங்களால் காமக்ரோதங்கள் நீங்கிறது முறையான கர்ம அனுஷ்டானங்களால் காமக்ரோதம் நீங்குகிறது பொருளை தானம் செய்வதால் லோகங்கள் நீங்குகின்றன சாஸ்திரத்தை நன்கு கற்பதால் மோகம் நீந்துகிறது ஆகவே இது தத்துவ சாஸ்திரங்களை கற்கிறோம் நித்யா நித்திய விவேகம் வருகிறது நமக்கு அப்புறம் ஆத்மான விவேகமும் கிடைக்கிறது நித்யா நித்திய விவேகம் கிடைச்சதுக்கு பிறகுதான் நமக்கு ஆத்மான ஆத்ம உண்டாகிறது ஆக மோகம் அப்புறம் மதம் கர்வத்தை எப்படி நீக்கிறதுன்னா கர்வத்தை பணிவால் தான் நீக்க முடியும் ரொம்ப பணிவாக இருந்து தான் கர்வத்தை போக்க முடியும் பகவான் ஒரு க்ஷணத்தில் என்னுடைய எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிடுவார் காலஹா நிமேஷா சர்வம் கரத்து இந்த காலம் நினைச்சதுன்னா ஒரு க்ஷணத்தில் எல்லாவற்றையும் பிடுங்கிட்டு போயிடும் அதனால நான் இப்ப இருந்தே பணிவா இருக்க பழகிக்கணும் அது இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் அதை நாம் ஜெயிக்க முடியும் எதை ஜெயிக்க முடியும் அந்த மதம் கர்வம் அதனால்தான் வள்ளுவர் பணிவுடமையினே போட்டார் பணிவுடையன் இன்சொலநாதல் அணியல்ல மற்ற பிறன்னர் நல்ல பணிவும் இன் சொல்லும் இல்லைன்னு சொன்னால் மனிதனுக்கு வேறு ஆபரணமே அதை தவிர வேறு ஆபரணங்கள் வேணுமா பணிவுடையன் இன் சொலநாதல் அணியல்ல மற்ற பிற வேறு ஆபரணமே வேண்டான்னு நல்ல வாக்கியம் நல்ல இன்முகத்தோடு கூடின பேச்சு நல்ல பணி இந்த ரெண்டும் இருந்தால் இது ரெண்டுமே நிறைய பேருக்கு நான் அது அப்படின்னு சொல்லி என்னத்தையா கடுமையாக சொன்னா தான் தனக்கு பெருமேன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை பணிவோடு இனிமையாக பேசி பேசினால் உலகமே அதுக்கு வசப்படும் சாஸ்திரங்கள் சொல்லுவேன் அணி அல்ல மற்ற பிற எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் எல்லாருக்குமே பணிகிறது நல்ல தான் அதுவும் பணக்காரன் பண்ணிக்கிறது பணக்காரனுக்கு அது ஒரு பெரிய செல்வமாக எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகை செல்வர்க்கே அது செல்வமாக இருக்கான் பணக்காரனுக்கு பணக்காரன் தன்மையை கொடுப்பது எது நான் பணிவுங்கிற அதில் இது ரொம்ப நல்ல வாக்கியம் அது மதம் அப்புறம் மாத்சரியம் மாத்தர்யம்ங்கிறது என்ன இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு உண்டாகிற பொறாமை எல்லாரும் அவங்க கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கான் அவங்க கர்ம பலனை அனுபவிச்சுட்டு நம்ம பொறாமை பண்ணுறதுனால நம்ம மனசுக்கு தான் துக்கம் ஜாஸ்தி ஆகையினால என்ன பண்ணணும் இன்னொருத்தருக்கு மகிமை இருந்தால் அது பகவானுடையதுன்னு நினைக்க கற்றுக்கணும் அது அவனுடையது இல்லை அது பகவான் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு பார்த்து கற்றுட்டோம் ஆனால் கொறாமல் வராது நமக்குன்னு சிலதை கொடுத்துருக்காரு பகவான் இப்போ என்னென்னா இருபத்தஞ்சு கோடி சம்பாதிக்கிறவர் வந்து முப்பது கோடி சம்பாதிக்கிறவர் பார்த்து ஆங்கிறார் எப்படி இவருக்கே இருபத்தஞ்சி கோடி இருக்குது என்ன குறவு முப்பது கோடி சம்பாதிக்கிற பார்த்தா இந்த பத்து லட்சம் ரூபாய் இந்த தடவை இந்த இந்த மாதத்துலாம் ஆ என்னத்துக்கு இவ்வளவு பணம் இருந்தும் பொறாம போக மாட்டேங்கிறது பணம் நிறைய இருக்கு என்ன குறவு என்னத்துக்கு பொறாம வரணும் இப்ப என்ன தெரிகிறது எவ்வளவு வந்தாலும் அந்த பொறாமைங்கிறது இருக்கத்தான் இருக்குன்னு தெரிகிறது அதை நாமளா தான் அதை நீக்க பழகிக்கணும் ஆகையினால பொறாமை கர்வத்தை பணிவினால் ஜெயிக்க வேண்டும் பொறாமையை கடவுளுடைய அருள் என்று கருதி பொறாமையின் நிறுத்தம் பொறாமையே கடவுள் அருள் இல்லை பொறாமை நீக்குவதற்கு பொறாமையை நீக்கி கொள்வதற்கு அது கடவுளுடைய கருணை என்று தெரிந்து கொண்டு அதை நீக்க வேண்டும் யாருக்கும் யார்கிட்டையாவது எதா மகிமை இருந்தால் அவனுடையது கிடையாது எல்லாம் பகவான் எத்யத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமதூர்ஜிதம் ஏவவா தத்த தேவாவ கச்சத்துவம் மம தேஜோம்ச சம்பவம்னு பகவத்கீதையில பத்தாவது அத்தியாயத்தில் கடைசியில் சொல் இருக்காரு அதனால மம தேஜோம்ச சம்பவம் எல்லாம் என்னுடைய மகிமேப்பா ஏதாவது ஒன்று என்னதுன்னு ஒரு குட்டு அவ்வளோதான் பாதாளத்துக்கே போயிவிடுவேன் ஆகையினால் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்வப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளை சேர்த்து வச்சு வச்சு வச்சு கடைசியில் என்னென்ன பூதம் காக்கிற மாதிரி காத்துனே இருக்க வேண்டியதான் பொருளுக்கு மகிமையை அது வந்து சொல்லியிருக்காங்க பெரியவங்க செலவு பண்ணி அனுபவி தானம் பண்ணி சந்தோஷப்படும் இந்த ரெண்டையும் பண்ணாமல் பணத்தை வச்சுருந்தியானா நீ தான் உலகத்திலேயே பெரிய டொனேட்டர் தான் ஏன்னா நீ வந்து செலவே பண்ணாம செத்து போயிடுற அது இன்னும் எடுத்துக்கிறான் நீ உலகத்திலயே வந்து நீ தான் உண்மையிலே பெரிய நன்கொடைய ஆடல் ஏன்னா நீ அனுபவிக்கலை நீ தானமும் பண்ணலை அப்படியே வச்சு கொடுத்துட்டு போயிட்டவாரு இது பெரிய நன்கொடையா கேலி கிண்டல் பண்றதுக்காக அப்படி சொல்ற அதனால தானத்தினாலையும் இந்த சாஸ்திர விசாரத்தினாலையும் இதெல்லாம் நீக்கி தக்துவா ஆத்மானம் சோகம் பஷ்யதி யாரு சன்னியாசினாகு போட்டுக்கணும் சன்னியாசிகளோ விவேகிகளோ நல்லவர்கள் சன்மார்க்கத்தில் செல்பவர்கள் இதையெல்லாம் நீக்கிவிட்டு ஆத்மானம் தன்னை சஹா அகம் இது பஷ்யதி. நானே அவனே நான் அவனே நான்னா என்ன அர்த்தம் அகம் பிரம்ம அஸ்மி சோகம் பசியத்தின்னு தன்னை பிரம்மமாக உணர்கிறார்கள் துறவிகள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இவைகளை நன்றாக நீக்கிவிட்டு தங்களை பிரம்மஸ்வரூபமாக உணர்கிறார்கள்னு அர்த்தம் அதனால தான் சில சன்னியாசத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா ஆறு முடி வச்சுருப்பாங்க சில சன்னியாசத்தில் சில சில சன்னியாசத்தில் மூணு முடி உண்டு குரு பக்தி ஈஸ்வர பக்தி சாஸ்திர பக்தின்னு சொல்லி மூணு அந்த மூணையும் பிடுங்குறது தான் சன்னியாசம் அப்படி ஒரு சந்யாசம் உண்டு அது வந்து வித்வத் சந்நியாசத்துக்கு அப்படி விவிதிஷா சன்னியாசம்னு ஒரு சன்னியாசம் இருக்கு அந்த சந்யாசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆறு முடி இருக்கும் இந்த ஆறு முடிக்கு ஒரு ஒரு மந்திரம் சொல்லி பிடுங்கணும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு எடுத்துட்டு சன்னியாசம் வைக்கிறேன் அப்படி ஒரு கிரமம் அது விவிதிஷா சன்னியாசத்தில் அப்படி வித்வத் சன்னியாசத்தில் சாஸ்திர பக்தி குரு பக்தி ஈஸ்வர பக்தி எல்லாத்தையும் எடுத்துடுறது ரெண்டு விதமான சன்னியாசத்தில் அப்படி வச்சுருக்காங்க இவர் வந்து மறைமுகமாக அப்படி சொன்னாரோ அந்த அர்த்தத்தை வச்சுன்னு சொன்னாரோ இல்லை பொதுவாக சொன்னாரோ எப்படி வச்சுனாலும் சரி காமம் குரோதம் லோபம் மோகம் தெக்துவா ஆத்மானம் பசியத்தி சோகம் தன்னை புரிந்து கொள்ளுகிறான் எல்லா எல்லா அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கு இந்த விஷயங்கள்னால் அதில் அடங்கியிருக்கு அப்போ அந்த முடி எடுக்கிறது ஒரு அடையாளம் நான் ஆசையை துறக்கிறேன் ஆசையை நீக்கிறேன் கோபத்தை நீக்குகிறேன் அப்புறம் வந்து மோகத்தை நீக்குகிறேன் லோபத்தை நீக்குகிறேன் அப்படி ஒன்று ஒன்றுக்கு சொல்லி நீக்கிறது எடுக்கிறது ஆனால் யாருக்கு ஆத்மஜானம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஆத்மஜான விஹீனா மூடாக ஆத்மஜான விஹீனா மூடாக நரகநிகூடாக தே நரக நரகநிகூடாக தே பச்சியந்தே ஆத்மஜானம் இல்லாத மூடர்கள் மூடர்களாகிய எவர்கள் உண்டோ அவர்கள் நரகநிகூடாக சந்தா பச்சியந்தே ஆழமான கொடிய நரகத்திலே அவர்கள் சமைக்கப்படுகிறார்கள் பச்சியந்தேனா சமைக்கப்படுகிறார்கள் அர்த்தம் ஆத்மஜான விஹீனூட் நரகநிகூட நரக்கூடாக ஆழ்ந்த நரகத்த கொடிய நரகம் அர்த்தம் கொடிய நரகத்தில் துன்புறுகிறார்கள் பச்சியம் தேன சமைக்கப்படுகிறார்கள் சமைக்கப்படுகிறார்கள் நான் சமைக்கப்படுகிறார்கள் அர்த்தம் வறுக்கப்படுகிறார்கள் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறோம் அது மாதிரி வறுக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் சரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ ஆகவே நீ வந்து கோவிந்தனை பஜனை வழிபட்டு நீ வந்து இந்த மாதிரி அலோவிந்தம் அடுத்தேதிமஸ் நேயம் சங்கம் वित्तम गीता ய விேயேமஸ் சஜ்ஜன்கேத்த वित्तम् ய வித்தோவிம் இது இந்த ஸ்லோகத்துல நிம்மதியாக இருக்கிறதுக்கு சில வழிகள் சொல்லப்படுகிறது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்கு சில உபாயங்கள் சொல்லப்படுகின்றன ஒரு சுவாமியை ஒரு வீட்டுக்கு பிக்ஷை கூப்பிடுறாங்கன்னு வச்சோங்களேன் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அஞ்சாறு பேர் உட்காந்து வச்சு சுவாமிஜி நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிற போது ஏதாவது ஒரு வழி சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அது மாதிரி வச்சுங்க இந்த ஸ்லோகத்தை ஏன்னா இது ஒரு ஒருத்தரும் அங்கங்கே இந்த ஸ்லோகங்கள்லாம் சேர்த்து தொகுத்து தான் போட்டிருக்கு ஆகையினால் இங்கே வந்து நிம்மதியாக மனிதன் நிம்மதியாக இருப்பதற்கு சில உ உபாயங்கள் வழிமுறைகள் கூறப்படுகின்றன என்ன பண்ணணும் முதல்ல கீதா நாமசகசிரம் கேயம் கேயம் கேயம்னா பாட வேண்டும்னு அர்த்தம் பாடுறதுனா இங்கே சொன்னால் போகிறோம் பாட வேண்டும் நம்ம வந்து பாடினால் பக்கத்து வீட்டிலருந்து எல்லாம் சண்டை வந்துடும் ஆகையினால் இருக்கிற ஸ்தோத்திரத்தை சகசிரநாம பாராயணத்தை பண்ணி சகசிரநாம பாராயணம் அப்புறம் பகவத்கீதா பாராயணம் அதான் சொல்கிறாரு பாராயணம்னு அர்த்தம் இந்த இடத்துல கேயம்னா பாட வேண்டும் பாட வேண்டும் என்றால் பாராயணம் செய்ய வேண்டும் ஓதுதல் வேண்டும் ஓதுதல் வேண்டும் நாள்தோறும் கீதையையும் சகசிரநாமத்தையும் ஓதுதல் வேண்டும் எப்படி முடிஞ்சது ஒரு ஒரு அத்தியாயமோ ரெண்டு அத்தியாயமாவது பாராயணம் பண்ணணும் கீதையை விஷ்ணு சாஸ்திரநாமத்தை ஒரு முறையாவது பாராயணம் பண்ணணும் அப்படி பண்ணினால் அது நமக்கு பாராயணம் பண்ணுறதோட நமக்கு வெறும் அர்த்தம் தெரியாமல் பண்ணினால் அது நமக்கு அதிர்ஷ்டமாக மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கும் அதுக்கு எப்படி கனெக்ஷன் தெரியாது அதிர்ஷ்டமாக நமக்கு அது ஒரு பக்குவத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அர்த்தம் தெரிஞ்சு பண்ணினால் கேட்க வேண்டாம் பிரயோஜனத்தை ரொம்ப மிகுந்த பிரயோஜனம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் அதனால் சிவபுரம்னா என்ன சிவபுரம்னு எங்கள் அங்கே தனியாக இருக்கா என்ன தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற சிவபுரமாக எல்லாம் இல்லை சிவபுரம்னா நிம்மதியாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அர்த்தம் சிவம்னா மங்களம் ஆனந்தம் அர்த்தம் புறம்னா இருப்பிடம் அர்த்தம் ஆனந்தமாக இருப்பார்கள் அப்புறம் அஜஸ்ரம் ஸ்ரீபதி ரூபம் ஜேயம் இந்த அஜஸ்ரம்ங்கிறத எல்லாத்துலேயும் சப்ளை பண்ணணும் அஜஸ்ரம்னு சொன்னால் இடைவிடாமல் நாள்தோறும் அர்த்தம் நாள்தோறும் இடைவிடாமல் நாள்தோறும் பண்ணணும் ஒரு நாளும் விடக்கூடாது அஜஸ்ரம் இடைவிடாமல் நாள்தோறும் ஸ்ரீபதி ரூபம் சொன்ன லக்ஷ்மி மகாவிஷ்ணுவை தியானம் பண்ண வேண்டும் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ண முடியாது அவரையும் ஸ்ரீபதி சொல்ல முடியும் விஷத்தை ஆண்டதால் ஸ்ரீகண்டன் பேர் சிவபெருமானுக்கு ஆக என்னால் ஸ்ரீ என்றால் விஷம் பதி என்றால் தலைவன் விஷத்தின் தலைவன் அப்படின்னு என்ன அர்த்தம் விஷம் அவரை ஒன்று பண்ணல கழுத்திலேயே நின்றுடுத்து நீலகண்டகான்னு அர்த்தம் ஸ்ரீபதி இஸ் ஈக்குவல் சிவா அவருடைய ரூபத்தை தியானம் பண்ணணும் கண்ணை மூடி கண்ணை மூடி கண்ணை திறந்துன்னு பார்த்துக்கலாம் படத்தில் இல்லாட்டி கண்ணை மூடியாவது அந்த மகாவிஷ்ணுவனுடைய ரூபத்தை அந்த சௌமியமான ரூபத்தை சௌமியமான சிவரூபத்தை தியானம் சாத்விக ரூபங்களை தியானம் நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த கோர ரூபத்தையெல்லாம் தியானம் விட அந்த பத்திரகாளியை தியானம் நீ நீ வேறு வேற தியானம் பண்ணணுமா நீயே அதுதான் என்ன சௌமியமான சாதுவான ரூபங்களை இனிமையான வடிவங்களை தியானம் பண்ணணும் அப்போ தான் சாத்விக விருத்தியாகும் சாத்விகமான எண்ணங்கள் வரணும்னா சாத்விகமான தேவதைகளை தியானம் பண்ண வேண்டும் என்று ஹம்சகீதை சொல்கிறது ஆகமோ பஷ்பிரஜா தேசா காலஹர்மச்ச ஜென்மச்சா ஆகமோ பஸ்பிரதா தேசா காலஹர்மச்ச ஜென்மச்ச ஆகமோபிரஜா தேச காலக்கமன்மாரவன்சைணேதவத்தமேவாம் எய்வாசி நந்தி தாசம் விதிராஜுபேஷித்தன் படிச்சிருக்க தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜசிரம் அது மாத்திரம் அல்ல எப்பவும் புத்தி எப்பவுமே சத்சங்கத்திலே இருக்கணும் கொஞ்சம் விட்டா அரசியல் பேசத்தோணும் அடுத்த வீட்டுக்கு அதை பேசத்தோணும் அதனால என்ன சொல்றதுன்னா சஜ்ஜ சித்தம் சஜ்ஜன சங்கே நேயம் அப்புறம் பணம் இருந்தால் என்ன பண்ணலாம் தீன ஜனாயச்சேயம் வித்தம் தீன ஜனாயச்சேயம் அழகான ஸ்லோகம் இன்னும் விளக்கமாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓஷாயகுமாய கோவி பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவா் ஹரி ஓ